அவர்கள் எங்களிடையே அப்போது அல்லாஹுவை புகழ்ந்து போற்றினார்கள் உபதேசம் செய்தார்கள் பல செய்திகளை கூறினார்கள் பின்பு அம்மா அறிந்து கொள்க மனிதர்களே நான் ஒரு மனிதன்தான் என் இறைவனின் தூதர் அதாவது ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் வரவும் அவருக்கு நான் பதில் கூறவும் வேண்டியதற்கும் நான் உங்களிடையே இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அவற்றின் முதலாவது அல்லாஹுவின் வேதமாகும் அதில் நேர் வழியும் பேரொழியும் உள்ளது எனவே அல்லாஹுவின் வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹுவின் வேதத்தை பற்றி ஆர்வம் ஊட்டினார்கள் பின்பு இரண்டாவதாக என் குடும்பத்தார்களாவ என் குடும்பத்தார் விஷயத்தில் உங்களிடம் அல்லாஹுவை நினைவூட்டுகிறேன் அதாவது அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்றும் நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது நீண்ட ஹதீஸ் ஆகும் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு